அகர முதலையெழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு விருந்து புறத்ததா தான் உண்டல் சாவா மருந்தெனினும் வேண்டற்பாற்றன்று விருந்து அப்படின்னா விருந்தினர் புறத்ததா புறத்ததான்னா தன் வீட்டின் வெளியே இருக்கும் பொழுது சாவா மருந்து எனினும் நாம சாப்பிட்ற பொருள் இறப்பை தவிர்க்கக்கூடிய அமிர்தமாக இருந்தாலும் அப்படின்னு சாவா மருந்து எனினும்னா சாவை தடுக்கின்ற அமுதமாக இருந்தாலும் கூட தான் உண்டல் அந்த அமிர்தத்தை தான் சாப்பிட்றது வேண்டற்பாற்றன்று அப்படி சாப்பிட்றதை நாம விரும்பக்கூடாதுங்கிற திருக்கடுகம் என்ற ஒரு நீதிநூல் பாடல் பன்னிரண்டாவது சொல்லுகிறது தாளாளன் என்பான் கடன்படா வாழ்பவன் வேளாளன் என்பான் விருந்திருக்க உண்ணாதான் கோளாளான் இம்மூவர் கேளாக வாழ்தல் இனிது இந்த பாடலுடைய பொருள் முயற்சியை உடையவன் என்று சிறப்பித்து சொல்லப்படுபவன் கடன்படாமல் வாழ்பவனாவான் உதவி செய்பவன் என்பவன் வந்த விருந்தினர்கள் பசித்திருக்கையில் தானே உண்ணாதவன் பிறருடைய காரியங்களை அறிந்து மனதில் கொள்பவன் கேட்டவற்றை மறவாதவன் இம்மூவரும் தனக்கு நட்பினராயிருக்க வாழ்வது ஒருவனுக்கு நன்மை தருவதாகும் இவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கணுங்கிற முயற்சி பண்ணுறவன் பிறருக்கு கொடுத்துவிட்டு உண்ணுகின்றவன் அப்புறம் குறிப்பறிந்து கொள்பவன் கேட்டவற்றை சாஸ்திரத்தை மறக்காதவன் இவர்களோடு நட்பு பூணுவது நன்மையை கொடுக்கும் என்று இந்த பாடல் சொல்லியிருக்கிறது இன்று வீட்டில் சரியான விருந்து என்று கூறுகிறார்கள் ஆனால் விருந்தாளியை அழைக்காமல் வீட்டினர் மட்டுமே உண்கிறார்கள் வகை வகையாக சமைத்து தான் மட்டும் சாப்பிடுவது விருந்தாகாது முற்காலங்களிலெல்லாம் சமைக்கும் போதே இன்று விருந்தாளிக்கு உணவிட்ட பின் நான் உணவு உட்கொள்ள வேண்டும் என்று உயர்ந்த ஒரு எண்ணத்தோடு பாவனையோடு பிரார்த்தனை செய்துதான் உணவை தயாரிப்பார்கள் ஒவ்வொரு நாளும் சமைத்து முடித்த பிறகு வாசலுக்கு வந்து விருந்தினர்கள் எவரேனும் இருக்கிறீர்களா என்று சத்தமிட்டு கேட்பது கிராமங்களில் உள்ள ஒரு பண்பாள் கிராமத்து வாழ்க்கையில் அது சாத்தியமாயிற்று இன்றைய நகர வாழ்க்கையில் அந்த அளவுக்கு எல்லோரும் அறிவுடையவர்களாக இருந்தார்கள் மக்கள் தொகையும் அதற்கேற்றபடி இருந்தது என்பதையும் நாம் நினைவிலே கொள்ளலாம் இன்றைய பரபரப்பான சூழலில் அவ்வாறு செய்ய முடிவதில்லை என்பது உண்மைதான் வேத பாடசாலைகள் அன்ன சத்திரங்கள் ஆசிரமங்கள் போன்றவை அதிகம் உருவாகி வருவது கூட நம்முடைய பண்பாடு அதாவது வீட்டில் இருந்து கடைப்பிடிக்கிற அறங்களினுடைய பண்பாடு சிதிலமடைந்து வருவதனுடைய வெளிப்பாடு என்று சொன்னால் அது மிகையாகாது இந்த மட்டுமாவது இருக்கிறது என்று நாம் மகிழ்ச்சி அடைந்து கொள்ளுகிறோம் அவ்வளவுதான் வீட்டில் தந்தை மகனுக்கு கற்றுத்தருவதுதான் மரபு வழி ட்ரெடிஷனல் பழக்கம் வேத பாடசாலைகள் பிற்காலத்தில் தோன்றியவை இந்த மட்டுமாவது இருக்கிறதே என்று எண்ணி ஆறுதல் பட்டு கொள்கிறோம் பத்து குழந்தைகளை பெற்று வளர்த்து அவர்களுக்கு வேதம் கற்றுக் கொடுப்பது அந்த காலத்தில் கஷ்டமாக இல்லை என்று ஒரே ஒரு குழந்தையை வளர்க்க மிகவும் சிரமப்படுகிறார்கள் விவசாயம் சார்ந்த வாழ்க்கை முறையில் நிறைய குழந்தைகள் இருந்தால்தான் பணிகளை நன்றாக செய்ய முடியும் கவனிக்க முடியும் முற்காலங்களில் ஒவ்வொரு வீடும் ஓர் ஆசிரமமாக இருந்தது என்று கருதினோமையானால் அது மிகைப்படுத்துவதாகக் கருதக்கூடாது உண்மையே ஆகும் எல்லோராலும் உணவளிக்க முடியவில்லை என்றுதான் அன்ன பிறகு உருவாக்கினார்கள் விருந்து புறத்ததா தான் உண்டல் சாவா மருந்தனினும் வேண்டற்பாற்றன்று அனைவருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துகள் உள்ளந்தோறும் வள்ளுவம் என்ற தலைப்பிலான திருக்குறள் விளக்கங்கள் தினசரி வாட்ஸ்அப் வாயிலாக அன்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளப்படுகின்றன இதனை உங்கள் மொபைலில் பெற ஏழு